செய்கைகள் சுத்தரிப்பு செய்கைகள் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினைஞ்சு அவர்கள் செய்திகளை எல்லாம் கவனித்திருக்கிறார் ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனுஷனுடைய செய்திகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிட்டு இருக்கான் அவர் அதை பார்க்கிறார் என்ன பண்றான் ஒன்று அவன் செய்திகளை அவர் கவனிக்கிறார் சங்கீதம் அறுபத்தி இரண்டு பனிரெண்டு செய்கைகளுக்கு பலன் அளிக்கிறார் ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர்கள் என்ன பண்றான் இந்த சூழ்நிலையில அவன் என்ன பண்றான் அத கவனிச்சுட்டே இருப்பார் நீங்க வந்து சில நேரத்தில் பாருங்க நம்ம ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும் ஒருத்தன் செஞ்ச தப்ப கண்டுபிடிக்கணும் அவசரப்பட மாட்டோம் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருப்போம் நான் ஒரு இடத்துல ஒரு ஐயா திருட போறார் ஒரு ஐயா திருட போறாரு நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியே அங்கே அவரு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைத்தவங்கள்ள ஒருத்தர் வர்றாரு காலில் கெட்டு போட்டு நொண்டி நொண்டி நொண்டி நொண்டி வர்றாரு வந்துட்டு இப்படி ஹாலு ஓலை ஓலை ஷெட்டு ஒரு பெஞ்சு இதுக்கு பிறகுதான் பிரதரும் அங்க தனி அப்போ அவர் வர்றார் என்னை எப்படி பாக்குறார் நான் படுத்திருந்த இடம் வந்து ஒரு கண்ணுதிரியாத ஒரு விசுவாசி படுத்து கிடப்பார் எப்பவுமே அவர் தான் காவல் மாதிரி கண்ணு தெரியாதவர் நல்ல மனுஷன் அவர் அன்னைக்கு முடிவெட்டதுக்கு பின்னால போயிட்டாரு நானும் சும்மா அங்க வந்தவன் அந்த பெஞ்சில நான் படுத்துக்கிட்டேன் எதேச்சியா படுத்திருந்தேன் இவரு வச்சாரு இவனுக்கு திரு திருட்டு இனத்தில் வந்ததுலாம் என்ன குருடனு நினைச்சிட்டாங்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இவன் போறான் பிரதும் வாசலில் இங்கே ஒரு டேபிள் அயன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு அயன் பண்ணிட்டு பையங்க விட்டுருக்காங்க அவன் வர்றான் வந்தாரு அந்தவருக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டாரு சாப்பிட்டோன்னு இப்படியே பார்த்தாரு சம்பள அருக்கு பேக்கில் போயிட்டாரு நான் பார்த்துட்டேன் தொடங்கி நான்டாளு சரி இனிமேல் நம்ம இந்த பெஞ்சை விட்டு அசிஞ்சிடக்கூடாது ஏன்னா நம்மளை குருடனை அவன் பிளான் பண்ணிட்டான்னா இனிமேல் நம்ம குருடனாக தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படி அது போய் காசு கொடுத்தாங்க ஊழியர்காரங்க அதையும் வாங்கிட்டாரு அப்படியே பார்த்தார் அவருக்கு ஒன்றும் ஓடலை அயன் பாக்ஸ் சூடாக இருக்குல்லன்னா தூக்கி போயிடலாம் என்ன பண்ணுறது அயன் பாக்ஸ் எடுத்து கீழே வச்சுட்டு பெட்ஷீட்லாம் டமா டபட்ட பண்ணு ஒரு நாள் டவாக்குன்னு வச்சிட்டார் கிளம்புறார் நாங்கள் அது வரைக்கும் ம் என்னை தாண்டான் விட்ட என்னை தாண்டி கேட்ட தானே அவனை ரே பையா பையா அவனை கூட்டுவ இப்படி கவனிக்கிறோம் என் பிள்ளை என்ன படிக்குது அதுதானே தெரியும் ஆண்டு வருது அவர் உன் செய்கைகளை என்ன செய்கிறாரு அவர் என்ன செய்கிறார் பலன் அளிக்கிறார் பிரசங்க மூன்று பதினேழின் படி செய்கைகளையும் காலம் அவரு நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டது ஒரு பத்து சொல்றேன் ஒன்று இருபத்தி ஆறு நீ வந்தனாத மாதிரி நீ வந்து சேர்ந்த நான் உனக்கு சோறு போட்டு என் பிள்ளைய கொடுத்து உனக்கு வசதி வார்ப்பை கொடுத்து என் ஆடு மாடுகளை மேயிக்க அதுக்கு உனக்கு சம்பளம் கொடுத்து உன்னே இவ்வளவு டாப்பா வச்சிருக்க நேரத்துல நீ ஒரே நைட்ல எல்லாத்தையும் டூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிப்பீட்டியே இது என்ன செய்கை அதுவும் திருட்டு அளவா புறப்பட்டு ஓடிப்பீட்டியே சொல்லாம போல்லாம ஓடிட்டியே இது என்ன செய்கைன்னு கேட்குறான் இந்த செய்கைக்கு என்னப்பா அர்த்தம் மாமனார் மருமகிட்ட கேட்கறாரு என்ன நீ என்ன செய்கை செஞ்சிருக்க அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் இருபத்தெட்டாம் வசனத்துல என் பிள்ளைகளையும் என் குமாரத்தையும் நான் முத்தம் செய்ய விடாமல் போனது என்ன இந்த செய்கையை நீ மதியில்லாமல் செய்தாய் மதியில்லாத செய்கை சில காரியங்கள் நம்ம வந்து பயத்திலேயோ அறிவீனத்திலேயோ அவசரத்திலயோ நெஞ்சிடறான் நம்ம சொல்லுவோம் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு ஆத்திரத்துல நம்ம என்னத்தையாவது செஞ்சிருவோம் அவசரத்துல அதே இதை போட்டு உடச்சிடுவோம் திடீர்னு அப்போ உடச்சிடுவோம் எல்லாத்தையும் இங்க சொல்லி நீ மதி இல்லாத செய்கை செஞ்சா எல்லாத்தையும் கிட்ட ஓடி போய் அங்க ஓடி இங்க ஓடிதான் இந்த வருஷத்துல நமக்கு கத்தருக்கு பிரியம் இல்லாத செய்கைகள் இருந்ததா மதி இல்லாத அறிவில்லாம நம்ம செஞ்சிட்டோமா நானே அப்படி எத்தனை செஞ்சிருப்பேன் அறிவில்லாம செஞ்சுட்டோம் நம்ம வந்து ஒரு சைட்ல போறோம் ஒன் வியூல போறோம் எல்லாத்தையுமே நீ செய்யணும் யோசிக்கணும் மதி இல்லாமல் இந்த வருஷத்தில் நம்முடைய செய்கைகள் இருந்ததா யாத்திராகமும் இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல சொல்ற புறஜாதியின் செய்கூடாது நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் அவர்கள் புறஜாதிகளுடைய செய்கைகள் இருக்கக்கூடாது உலகத்து மனுஷன் எப்படினாலும் செய்யலாங்க அவனுக்கு மனசாட்சி அவன் வந்து வேற அவன் நியாய தீர்ப்புக்கு போறவன் அவன் செஞ்சான் அவன் செஞ்சான் அவன் அப்படி செஞ்சான் சொல்லக்கூடாது அவன் வேற நீ வேற இல்லையா ஒரே கல்லூரியில தான் படிப்போம் அவன் வேற நம்ம வேற புரியுதா ஒரே ஆபீஸ்லாம் வேலை செய்வோம் அவன் வேறு நீ வேறு கொறைஞ்ச உனக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செய்யறதுக்கு எல்லாத்தையும் செய்ய அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கு ஆனா அது என்ன நமக்கு தகுதியாய் அவங்க செய்கையின்படி எல்லாம் நீ செய்யணும்னு செய்யக்கூடாது நம்ம விசுவாசிகள் பாருங்க இந்த டேட்டு பாக்கிறது நேரம் பார்க்கறது காலம் பார்க்கறது இப்போ வச்சிடலாமா கல்யாணம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாமா நான் சொல்றேன் இதெல்லாம் விட்டுருணும் செத்து போனதை வந்துட்டு பத்து வருஷமா கும்பிட்டு ஜபம் பண்ணிட்டாலே கூட அது கூலியக்காரங்களை வந்து ஜபிக்க வைக்க கூடாது உலக பிரகாரமா சில பங்கன் இந்த பிள்ளைகள் காரியங்கள் இதுலாம் நீங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி செய்யவே கூடாது உலக மனுஷங்க அவங்க கரெக்ட் இல்ல தாய்மாமன் செய்யணும் அக்கா செய்யணும் அதெல்லாம் தாய்மாமெல்லாம் பரவதுக்கு வரப்போறா இல்ல உனைய அரகத்துல இருந்து தப்பி விட்டுருப்போறானா ஏன்னா தப்பி விட்டு இருக்கு தாய்மொழி சக்தி இருக்கா ஒருத்தனும் கிடையாது இல்ல உலகத்துல இருக்கிறோம் ஆசைப்படுத்த சொல்லுவாரு நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா நாங்கள் அப்படிலாம் கிடையவே கிடையாது நீ தெய்வத்துக்காக நின்னா தெய்வம் உனக்காக என்ன செய்வாரு நிப்பார் அதான் உண்மை நீ இந்த விஷயத்துல உலக பழக்க வழக்கங்களே இருக்க கூடாது செத்து போன பிறகு அந்த வருஷ வருஷம் கும்பிடுறது அத அதுக்கு ஒரு பத்து பேரை கூப்பிட்டு சோறு போடுறது இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன வயசு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு பங்கன் அதுக்கு இன்னொரு பங்கன் அதுக்கு ஒரு பங்கன் அன்னைக்கு மாலை போடுறது காலை போடுறது எண்ணெய் எல்லாம் போடுறது போட்டோ எடுக்கிறது எல்லாமே ஆகாது தெய்வீகம் இல்லாத காரியங்களை நீங்க வந்து பெண்டை வந்துட்டு பிறகு நீங்க இதெல்லாமே சுத்தமா உலக பழக்க வழக்கங்களுக்கு என்ன செய்யணும் சாகனம் பெண்டிகாஸ்னா தனியா அது ஆனா நாற்பது வருஷம் விசுவாசிக்கிறான் இன்னும் அந்த பழைய கதையே தான் வச்சிருக்காங்க நேற்று வந்து விசுவாசி ஸ்ட்ராங்காக நினைச்சாங்க ஸ்ட்ராங்காக நினைக்கிறான் நம்ம என்ன சொல்றோமோ அப்படிதான் கோடை கி இது இங்கேயே இருந்தது அவங்களுக்கு அந்த தெய்வீகமே இல்லை அந்த உலகத்தோடு அந்த ஒத்து போறது அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு அந்த இது இந்த அதெல்லாம் விட்டுருங்க புறஜாதிகளுடைய காரியங்களை நீங்க பழக்கத்தை வைக்காதீங்க அதுக்கு ஊழியக்காரங்களையும் சேர்த்து நிச்சயாதீங்க விழுக்காதிங்க போன போன ஊழியக்காரன் கூடத்தில் பாஸ்ட் போட்டு வாங்கி தள்ளிட்டாதி எவனாவது ஊழியக்காரன் இப்படி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போன பாருன்னு அப்படி ஒருத்தர் மூணு வருஷத்துக்கு முன்னால போனதுக்காக இப்ப அவரை பனிஷ்மெண்ட் பண்ணி தூக்கிட்டாரு டவுன் பண்ணி விட்டார் சபையெல்லாம் பிடிக்கிட்டார் சின்ன சபைக்கு போன கூலியம் போதும் தம்பி மூணு வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒருதான் ஒரு ஃபங்க்ஷன் போனாராம் அதுக்கட்டி இப்போ உலக பழக்க வழக்கங்கள் சடங்காச்சாரங்கள் உங்களுக்கு நினைச்ச கூடாது உள்ள வரக்கூடாது அது கூலியக்காரன் ஜேத்தி எழுத்துக்கிட்டு அங்கெல்லாம் போக கூடாது நீங்கள நீங்க வந்து என்கிட்ட கேட்கவே கூடாதுங்கிற இந்த சப்ஜெக்டே நீ கேட்க கூடாது இதுக்கு போகலாமா இதுக்கு வரலாமா ஏன் உனக்கு இது வேணாலும் தெரியாதா அன்னைக்கு புறஜாதிகளுடைய செய்கைகள் நீ சிக்க கூடாது நான் உங்களை அழைத்து போகிற காணான் தேசத்தாரு செய்கையின்படி செய்யாமலும் பாருங்க நீ எகிப்துல குடியிருந்த அந்த செய்கையையும் உனக்கு வந்துடக்கூடாது நீ உன்னை காண போய் குடியிருக்க வைக்க போகிற அந்த காணானுடைய செய்கையும் என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது நான் என்ன சொல்றேன்னா அதன்படிதான் நீ செய்யணும் எப்படி இருக்கும் பாரு பார் போய் எகிப்தான் எகிப்து அரண்மனையில் விட்ட உடனே சும்மா ஒரே ராஜபோகத்துல கொஞ்ச நாள் வளர்ந்து ஒரே எகிப்தின் செய்கை பார்த்தார் இவன் இதை வச்சுக்கிட்டு இருந்தா இவன் இதே இதை எங்க கொண்டு வந்து ஊழித்து கொண்டு மறக்கிற வரைக்கும் நாற்பது வருஷம் அவன் வெளியே போடுங்க மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் மேற்கு என்ன சாஸ்திரம் வான சாஸ்திரம் தெரியும் ராசிகள் தெரியும் ஜாதகம் பாக்குறியா நியூமராலஜி பாக்குறியா நம்பர் என் கணித ஜோதி பார்க்குறீங்களா இதெல்லாம் விசுவாசிக்கு ஆவாது அவங்க அழகா சொல்றார் அவன் எகிப்தின் சாஸ்திரங்களில் கற்பிக்கப்பட்டான் கத்தர் பார்த்தாரு இவன் இந்த சாஸ்திரம் இருக்கிற வரைக்கும் இவன் ஊழியத்துக்கு வந்தா கூட எதை செஞ்சுடுவான் ஊழியத்துக்கு வந்த பிறகும் இதான் செய்வான் அதனால இவனை இத மறக்கிற வரைக்கும் ஆடு மேய்க்க வெயினாரு அவன் சாஸ்திரமே மறந்து போயிடுச்சு அவனை ஒரு கொம்பு பிடிச்சிட்டு வந்து நின்று பார்வன்ட்டு பேசினார் இந்த கோலை வச்சே அவனை நடத்திட்டு போவன்னு சொன்னார் கடைசிவரிக்கு அந்த கோலை பிடிச்சுக்கிட்டே தான் எங்க போனா செங்கடலையும் கடந்து போக வேண்டிய இடத்துக்கு பார்க்க போனான் சாஸ்திரமே சாவாது அதுக்கு ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வெள்ளிக்கிழமை வைக்கலாமா சனிக்கிழமை வைக்கலாமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு எது முகூர்த்தம் வரணுமா முகூர்த்த மாத்துறதா பாச சொல்லிட்டாரு என் டைரியில எந்த எந்த நாள் ஃப்ரீயோ அதான்டா உனக்கு முகூர்த்தம் என் டை அவர் சொல்றார் என் டைரியில ஒருத்த கல்யாணத்துக்குன்னு வரான் இந்த டேட்டுக்குள்ள வேணும் அப்படின்னா என் டைரியில என்னைக்கு ஃப்ரீயோ அன்னைக்கு அது என்னது நம்முடைய மூர்த்த நாள் மற்றபடி நீ கேக்கிற மாதிரிலாம் நிசைய முடியாது வைக்க முடியாது நமக்கு இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு நீங்க உலக பழக்க வழக்கங்கள் இவ்வுலக வழிபாடுகளுக்கு நீங்க மறித்தவர்களாய் மாறணும் எகிப்தனுடைய பழக்கம் இருக்கக்கூடாது கானானுடைய பழக்கம் இருக்கக்கூடாது நீ தேவனுடைய பழக்கத்துலதான் நிசைணும் இருக்கணும் அதனாலதான் இவன் போய் சொன்னா ஆமான் போய் சொல்றான் ராஜாட்ட நம்ம தேசத்துல ஒரு கூட்ட இருக்காங்க ராஜாவே இவங்க பழக்க வழக்கங்கள் ரொம்ப விகற்பமா இருக்கு நம்மோட ஒத்தை போமாட்டக்குன்னு சொன்னா ஒருவித ஜன சிதறுண்டு வழக்கங்களுக்கும் அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை ஆகையால் அவர்களை இப்படி விட்டு இருக்கிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல அவனுக்கு ராஜா வேற ராஜா இல்லையா ஆண்டவர்கள் அவனுக்கு ராஜா அவங்க தனியா தான் இருப்பான் அவன் ஜாதிகளோடு கனவாமல் தனித்துதான் கோபடாது பாஷா தன் கைகளின் செய்கையால் கத்தருக்கு கோபம் உண்டாக்கி அது செய்யவே கூடாது நம்முடைய செய்கைகளை ஆண்டோர் கோபப்பட்டு அடிக்கிற மாதிரி ஆண்டோரை பண்ணி பிர ஒது அந்த பழக்கம் சட்டத்தின் குத்து சண்டை தூக்கி கீழே போட்டு கீழே அடிபட்டு கிடக்கிறான் இவன் இந்த நடுவர் போய் கிட்ட போயின் என்ன செய்வான் அதுவும் படுத்துக்குவான் நீங்க சொல்லிட்டு இருப்பான் அதுக்குள்ள செத்து போடுற மாதிரி இருக்கிறவன் ஜாயின்னு எந்திரிச்சு நிப்பா பாருங்க ஏன்னா அவனுக்கு போட்டி தோத்துருவோமோ நமக்கு நம்முடைய கிரியைகள்ல நாம் ஆண்டவரை கோவ முட்டிட்டு நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் போக முடியாது நீ என்ன நட பண்றன்னு கத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு அந்த பிரமாணத்துக்குள்ள நீ கரெக்டா ஓட ட்ராக் மாதிரி ஓடக்கூடாது இஸ்ரேலே நீ தாறுமாறா ஓடுகிற பெண் ஓட்டகம் சொல்றாரு தாறுமாறா ஓடுற பெண் அதுக்கு ஓட்டகத்துக்கு வந்து ஒரு ஸ்டடியா ஓட தெரியாது அதுவாட்டி ஓடும் ஓட ஓட்ட அது வாடி ஓடும் ஏய் நேரப்போ திரும்பு போயிட்டே இருக்கும் மேட முடியு ஒண்ணு நாளாக பதினேழு நாலு தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரோவேலுடைய செய்கையின்படி நடவல் அவருடைய கற்பனைகளின் படி நடந்து கொண்டான்னுடைய செய்கையின்படி நடவல் அவருடைய கற்பனைகளின் படி நடந்து கொண்டான் கத்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார் உன் செய்க தார்மரா ஆண்ட வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நாம இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இங்க சரியா சொல்றா இஸ்ரேவேலுடைய செய்கைகளின்படி அவன் நடக்கவில்லை அதான் கரெக்ட் இஸ்ரேவேலுடைய செய்கைகளின்படி நடக்கவில்லை இஸ்ரேவலுடைய செய்கை என்ன தெரியுமா யாராவது யாருனது யாக்கோவு தான் யாக்கோவுடைய செயல்படி யாக்கோ வந்து போராடுவான் எனக்கு தெரியல தேவனோடு போராடுறான் கரெக்ட் அதே நேரத்தில் போராடுறான் மனுஷனோடும் போராடுறது அவன் ஹேபிட் அது இங்கேயும் பாத்தீங்களா ஸ்வீட் இருக்கும் சால்ட் இருக்கும் அதே மாதிரி இங்க வந்த புல் விசுவாசி வெளியே போன புல் உலகம் அப்படி நம்ம இருக்க கூடாது இஸ்ரேவலுடைய அப்படிப்பட்டது காணிக்கை கொடுப்பேன் தசை உன்னை உணவும் உடுக்க உடையும் என்ன கத்திர சமாதானத்தோட திரும்பி வர பண்ணால் இந்த இடம் ஆலயமாகும் ஆது பூஜினா ஆனா கடைசி வரைக்கும் ஒன்றுமே செய்ய மாட்டான் இந்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி தான் நீ இஸ்ரேவிய செய்திகள் இருக்கக்கூடாது நீ யூராய் மாற வேண்டும் நெகேமியா சொல்றேன் நீர் அவர்களையும் எனக்கு பயமுண்டாக பார்த்த மற்ற தீர்க்கதர்சிகளையும் நினைத்துக் கொள்ளும் தேசத்தை கட்டுறதுக்கு இங்க ஒரு டீம் இருக்கு சன்பல்லாத் சன்பல்லாத் தொபியா ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளுங்க சிவகாசி ஆள் இருக்கான்னு தெரியல இருப்பாங்க வெளியே தெரியலன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் வந்து மாற்று கருத்துக்கள் ஆப்போசிட் அதாவது என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்று கருத்து இந்த கோஹாத்தியர் தாத்தான் அபிராம் இவங்கெல்லாம் யாரு மோசைக்கு வனாந்தரத்திலேயே பயங்கர எதிர்ப்பு கொடுத்தவங்க ஊழியத்தில் எதிர்ப்பு கொடுத்தவங்க பிராணத்துல எதிர்ப்பு கொடுத்தவங்க அந்த செங்கடல்கிட்ட நின்று சண்டை ஓட்டு சாவறான் சாணங்களை சாகடிக்கிறதுக்கு நீ கொண்டு வந்தியாங்கிறான் கத்தர் கூட இருக்கிறதே மறந்துட்டான் இந்த சண்பல்லா தோபியா ரெண்டு பேருமே டிஸ்கரேஜ் பண்றதுல பயங்கரமான ஆள் கூட இருப்பான் கூலி பறிச்சுடுவான் தோண்டிடுவாங்க பெருசா என் பாருங்க கூட இருந்துகிட்டே நீங்க ஆலயத்த கிட்ட வந்திருக்கீங்களா அப்படியா சொல்லிட்டு அடுத்த நாள் லெட்டர் எழுதி யார்ட்டு அனுப்பிட்டான் ராஜாவுக்கு ராஜாவே இவங்க வந்து ஆலயம் கட்ட போறாங்க மதுல கட்டுறாங்க உங்களுக்கு விரோதமா வந்துருவாங்க எழுதி வச்சுட்டான் இங்க வந்துட்டு திருப்பி வந்துட்டு நிகைமையா பார்த்து சொல்றான் நீ ஓடி போயிருங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது நீங்க ஓடிடுங்க எப்படி அவன்ஜான் என்ன பண்ற ஓடி போவானா இல்ல ஆலயத்துல போய் பதுங்குவானா நான் ஓடுவானா திருப்பி இதெல்லாம் சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா தேவாலயத்துல ஒரு ரூம் போட்டு உட்காந்துருக்கான் யாரு பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க இதுக்குள்ள இருந்துகிட்டு நெகைமையாவுக்கு சபைக்குள்ள இருந்தே ஒருமனம் இல்லாத ஒரு தன்மை நான் சொல்றேன் நீங்க வந்து ஒரு மிலிடரி கமாண்டர் கீழ்பண்ணு மாதிரி தான் இருக்கணும் சேனைகள் கத்த இருக்கு போனோம் நடத்திப்புக்கு அப்படியே நிச்சயம் கீழ்படியும் வனே யார் சொன்னது லோத்து அப்படி இல்லைன்னா திருப்பி இப்படித்தான் ஆகும் பிள்ளை எல்லாம் நடுரோட்ல தான் நிக்கும் எழுபது கோடியா வெடிச்சு சிதறிடுச்சு முந்தாணத்து இல்லையா நாலு நாளைக்கு அது வந்து அதுக்கு ஒரு ரூட் வச்சிருக்கானா ஏன் அது விழுந்தது அப்படிங்கிறான் உடனே அவன் சொல்றான் அதுவே விழுந்துருச்சா இல்ல இல்ல அது பாதை மாறிடுச்சு நாங்க வெடிக்க வச்சுட்டோம் அந்த சயின்டிஸ்ட் சொல்றோம் அது நாங்க வச்சிருந்த ரூட்டை நிஞ்சிருச்சு அது எபொருள் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போகும் எந்த தேசத்துல போய் வினும் எந்த இடத்துல அப்படி விழுந்தா எத்தனை எவ்வளவு நஷ்டம் அதனால அது பாதை மாறி உடனே சிக்னல் கொடுத்துட்டோம் அதுவே வெடிக்கல அவன் ரீசன் சொல்றான் பாதை மாறினால் சிக்னல் கொடுத்து உடச்சவங்க அதே போல மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரமா நீ சபைக்குள்ள இருக்க கூடாது யூதா வாசிங்க இவங்கெல்லாம் நட்சத்திரங்கள் தான் சபைக்கு பிரயோஜனமான ஒரு மார்க்க தவிட்டு மார்க்கம் தப்பி அழைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார் மார்க்கம் தப்பி அலையாத நீ நட்சத்திரம் தான் சபைக்கு பிரயோஜனமான ஆள் எத்தனை அழைச்சார் ஞானசாரம் கொடுத்தார் பரிசு தாக்கு சபையில விசுவாசி ஊழியர்காரணம் கொண்டு வந்து அவரே சிக்னல் கொடுத்து உடச்சிருவார் கோடிய ஒரு செகண்ட்ல மாறிடுச்சு அவன் என்ன சொல்றான் இனிமேல் யூஸ் ஆகாது அது ஏதோ ஒரு பர்பஸ்ல அனுப்பணும் அந்த முடிஞ்சிச்சு உடச்சிட்டான் எழுபது கோடிய ஒரு செகண்ட்ல உடச்சா அப்படியே கடல்ல நொறுங்கி விழ வச்சிட்ட யோசிச்சு பாருங்க நிகைமையா பயங்கரமா அவனை அந்த ஒரு ஸ்திரீ வந்து முன்னூறு வெள்ளிக்காசு பெறக்கூடிய அந்த பரிமல தைலத்தை நல்லதை உடச்சா ஏன் நான் இங்க இருக்கல எதுக்கு உடச்ச அய்யோயோ உரைச்சிட்டியா போச்சு முன்னூறு காசு வேஸ்டா போச்சு இது அப்படியே என்ன செஞ்சிருக்கலாம் ஏழைகளுக்கு நம்ம ஆளுங்க அப்படித்தான் சொல்லுவாங்க இது இவ்வளவு காசு செலவழிக்கணுமா இது இவ்வளவு காசு செலவழிக்கணுமா இதுக்கு இப்படி பண்ணணுமா அதுக்கு அப்படி பண்ணணுமா அத அப்படி செஞ்சிருக்கலாமே ஏன் நீ செய்யே உன் ஏன் செய்ய வேண்டாம்னா செய்ய உனக்கு சக்தி இருந்தா செய்ய நீ ஏன் மாற்றுக்கருத்து பேசுற வீட்டுல கூட போய் நீங்க என்ன செய்யக்கூடாது பேசக்கூடாது ஆசைங்க சங்கீதத்துல மோசைக்கு நேரடியாக பேசாதவங்கெல்லாம் வீட்டில் போய் முருமறுத்தாங்களாம் எப்படி பண்றாரு இப்படி பண்றாரு இது இவ்வளோ வேணுமா அது அப்படி வேணுமா ஆறு ஏக்கர் வேணுமா ஒன்றரை ஏக்கர் போகாதாதா ஒரு மாட்டுக் குட்டைகை வாங்கினால் போதாதா ஆறு ஏக்கர் வாங்க வேண்டுமா அப்படியா மாட்டுக்கொட்டை வாங்கினால்தான் தாண்டிதான் பெருசாயிடுச்சு இல்லையா சாப்பா நூற்றி ஆறு இருபத்தி கத்துடிய சத்திற்கு செவிடாமல் தங்கள் கூடாரங்களில் மாற்று கருத்துக்கள் பேசவே கூடாது இந்த சண்பல்லா தோபியா வேலை சபையில ஒரு ஆள் பண்ணக்கூடாது சபைக்குறோமா ஊழியர்களுக்கு முன்னேற்றங்கள் செய்யும் பொழுது இணைச்ச கூடாது குறுக்க நீ சொல்லும்ோத் ஓடி நியாய் இருக்கப்பட்டார்கள் சங்கீதம் ஒன்பது பதினாறு சங்கீதம் பதினாறு துன்மார்க்கன் தன் கைகளை செய்கையிலே சிக்கி கொண்டான் துன்மார்க்கன் அவனுக்கு துன்மார்க்கு உலகத்துல என்ன நடக்கு தெரியுமா துன்மார்க்கனு தக்க தண்டனை நடவாத அப்படின்னா அவருடைய இறுதை என்ன செய்யுது என்ன தப்புனாலும் ஒன்னும் அடியில்லை அது இறக்கத்துல ஓடுது அது இவனுக்கு தெரியாம திருப்பி திருப்பி பாவம் செய்யலாம் சங்கீதம் ஐம்பதா கட்ட துன்மார்களை பார்த்து சொல்றாரு ஏன் வசனத்தை நீ என் சொல்ற ஏன் வசனத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு வசனத்தான் முதுகு பின்னால தூக்கி போட்டிய திருப்பியா அதை பேசுற திருடனோடு ஒருமிச்சு போற விபச்சாரக்காரனோடு சுத்துற திருப்பியா என் வசனத்தை பேசுற யார் சொல்ற கத்தர் சபையில உள்ள துன்மார்களை பார்த்து சொல்ற ஆனா துன்மார்க்கெல்லாம் நம்ம இருந்தா ஒரு நாள் கொண்டு வந்து நிறுத்திடுவாரு சங்கீதம் நூத்தி ஒன்னு மூணு நூத்தி ஒராம் சங்கீதம் மூணாம் வழிர்களின் வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்சைக்குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே அதிலே ஆசிர்வாதம் உண்டு சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் நான் அவர்கள் முந்தின செய்கின் பலனை அவர்கள் மடியிலே அழைப்பேன் என்று சொல்லின அவர்கள் மடியில் அழப்பேன் நீ உன்மட்டில் வராத உன்னை பார்க்கலாம் நான் பரிசுத்தனை என்று சொல்லுகிறார்கள் சொல்லு நீ சும்மா உண்மையோட சரியாதான் உன்மட்டில் இரு என் சமீபத்தில் வராது நீ அங்கே இருந்து சும்மா சும்மா பேசாதே வராது நான் உன்னை விட எப்படிதான் இருக்கேன் பரிசுத்தன் அப்படி சொன்ன அங்கீகரிப்பாரு அடுத்து ஆமோஸ் எட்டாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்கள்ல எப்பண்டா சண்டே சர்வீஸ் முடியும் உட்காந்துருப்பானா ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் சீக்கிரம் முடியாதா சீக்கிரம் பிசினஸ் அவ்வளவு ஸ்பீடுங்க நாங்கள் அவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்ட சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை கேளுங்கள் பன்னெண்டு மணி ஆகும் சண்டே சர்வீஸ் உட்கார்ந்து சாட்சியாவரங்காரனுக்கு பத்து மணி சிவகாஜிகாரனுக்கு பன்னெண்டு மணி பத்து மணி முடிஞ்சிட்டு அங்க பத்து மணிக்கு முடிஞ்சிருச்சு சண்டே பன்னெண்டு மணிக்கு சர்வீஸ் நினைச்சிட்டாங்க பன்னெண்டு மணிக்கு இன்னைக்கு நமக்கு ஆத்தும் அடுத்த ஸ்டெப் வாசிக்க திரும்ப அந்த வசனம் தவசம் வைக்கிறவன் தென்பண்டம் வைக்கிறவன் மீன் விற்கிறவன் எல்லாரும் என்ன யோசிச்சானா எப்பொழுது ஓய்வு நாள் முடியும் எப்பொழுது ஓய்வு நாள் முடியும் நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்ட சாலைகளை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே இதை அவர்கள் விட்ட சண்டே சர்வீஸ் முடிச்ச உடனே விட்டுட்டு ஓடினதெல்லாம் கத்தர் மறக்கவே மாட்டார் பதிமூணு அங்க அங்க ஓய்வு நாள் எப்படின்னா பட்டண வாசலில் மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் அவைகளை திரவாதிக்கவும் வேண்டும் என்று கட்டளை ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராத படிக்கண்டையில சரக்குகளை அப்பொழுது அலங்கத்தண்டையிலே ரா என்ன நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் மேல் கை போடுவேன் என்று அவர்களுடைய சொன்னேன் அது முதல் அவர்கள் அடிச்சுட்டான் அவனுக்கு வந்து யிராக்கியம் ஜாஸ்தியாள் இருபத்தி நாலாம் கொண்டு சாபத்தை கூறி சிலரை அடித்து சிலரை பிடித்துல ஒரு பிரதர் இருந்தாரு கரெக்டா ஒன்பதாவது ஹால் மெயின் கேட்ட பூட்டிடுவாரு ஸ்கூல் மாதிரி இந்த ஸ்கூல்லாம் நான் அடி வாங்கியிருக்கேன் அந்த பி மாஸ்டர் வாசல் நிப்பாரு அந்த ஒன்பதே கால தாண்டிடுச்சு நான் சைக்கிளோடு அட்டி விடுவோம் டவுன்னு ஒரே போக்கு எக்ஸ்பிரஸ் மாதிரி போவானுங்க பசங்க ரெண்டாவது ஸ்கூலுக்குள்ள இறங்கிதான் போய் ஆகணும் கேட்லயே இறங்கிடணும் உள்ள எல்லாம் வண்டி ஓட்டக்கூடாது அவர் கரெக்டா அந்த இடத்துல நிற்பாரு இந்த ஆளு வந்துட்டான் ஐயோ அவன் பட்டாத பாடு வரட்டி போ அதோட அட்டி கட்டி நான் வாங்கிட்டு ஓடுவோம் அதே மாதிரி ஒரு ஊழியக்காரர் அவரு கரெக்டா ஒன்பதே கால் அந்த ஸ்தோத்திர ஜவன் முடிச்சு அஞ்சு நிமிஷம் பாட்டு தொடங்க போற டயத்துல போட்டுருவாரு வந்தவன் போதும் இவங்க மட்டும் விசுவாசி போ விடு அவன் வாசல நிப்பாங்க எல்லாம் அவரு பன்னெண்டு மணி வரைக்கும் திறக்கவே மாட்டாரு நீ ரோட்லே நின்ற அப்பதான் என்ன அடுத்த வாரம் எங்க வருவ உன்பதாவது இப்படி வாரம் வாரம் ஒரு பத்து பதினஞ்சு கேஸ் நின்னுக்கிட்டே இருக்கும் அவர் கடைசி வரைக்கும் யாரெல்லாம என்ன ஒன்று சொல்லி பார்த்தாங்க இது வந்து அன்பின் ஊழியம் அன்பின் ஊழியம் ஏன் சாப்பா நான் பாத்துக்கிறேன் நீ இப்போ வேலையை பார்த்து அவன் வரணும் கத்தரை ஆராதிக்கிறதுக்கு அவன் எங்க வரணும் டயத்துக்கு வரணும் நம்ம அப்படி செய்யக்காரங்களே பாதி வர மாட்டாங்க நம்ம அப்படி இல்லை ஆனா அவன் ஓய்வு நாளை பயங்கரமா சொல்றான் ஓய்வு நாள் எப்ப முடியும்னு காத்துக்கொண்டிருக்கிறவர்களே உங்கள் செய்கைகளை நான் என்ன செய்வதில்லை மறப்பதில்லை ஆண்டவர் சொல்ற அப்படியே மனசுல வச்சிருக்க அடுத்து மத்திய மூணு மூணு பரிசேரை போல ஜீவிக்கூடாது வேத பாரகனை நீங்கள் கைகொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள் அவர்கள் செய்கின்படியோ செய்யாது புத்தி சொன்னா ஒரு புத்தி சொன்ன சரியா ஜீவிச்சிருக்க மாட்டான் சொன்ன புத்திக்கு நீ நட அவன் அவன் கீழ்பிடி போல நீ என்ன செய்யக்கூடாது வேதவாரகர் பரிசேயர் அவர்களை போலீங்க வேதவாரகர் பரிசெயர்னா மாயக்காரங்க பேசுறது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இங்க வாழை காட்டுவான் அங்க தலைய காட்டுவான் அப்படி இருக்கு கூட ஆண்டவர் நம்முடைய செய்கைகளுக்கு தக்கதாக என்ன செய்வார் பலன் அளிப்பார் ரோமர் எட்டு பதிமூன்று சரீரத்தின் செய்கை சரீரத்துக்கு சிலருலாம் உட்கார முடியாது சிலருக்கு நிக்க முடியாது சிலருக்கு மொழங்க வாசிங்க ஆவியினாலே சீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் சரீரத்தின் செய்கை சரீரத்துக்குன்னு சில செய்கைகள் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சுட்டே இருக்கும் விலை வீணப்படும் சரீரம் வந்து நமக்கு ஒத்துழைச்சிச்சுன்னா எப்பவுமோ பரிசுத்தனா மாறி இருப்போம் இல்லையா சரீரம் நம்ம இப்ப கேட்ட பிரசங்கத்துக்கெல்லாம் சரீரம் நமக்கு ஒப்பு கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம என்னைக்கும் பரிசுத்தனாயிருப்போம் சீரம் தானே இப்போ ஆலயம் தேவனுக்கும் அது ஆலயம் பிசாசுக்கும் அதுதான் ஆயுதம் நம்முடைய சரீரம் தேவனுக்கு ஆலயம் பிசாசுக்கு அது ஆயுதம் அவன் அதை பண்றான் பழைய மனுஷனுடைய பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு பழைய மனுஷன் இது வந்து ஜென்மஸ்வாபம் நச்சுக்கப்படுறதுக்கு முன்னால நமக்குள்ள என்னென்னோ இருந்துச்சு இங்க வந்துட்ட பிறகு அந்த பழைய மனுஷனுடைய செய்கைகளை கலைந்து போடுங்கள் அடுத்து மூணு காரியம் சொல்ற செய்கைகள் புகழப்படணும் நல்லது செஞ்சு நீக்கிய முடிப்போம் ஒன்று ஒன்னு சாம் வேல் பத்தொன்பது நாலு உன்னுடைய செய்கைகள் உபயோகமான செய்கைகளா இருக்கணும் அவன் செய்கைகள் உனக்கு மெத்த உபயோகமா மெத்த உபயோகமா நீ செய்யற செய்கைகள்ம்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு உன் பெற்றோர்களுக்கு உன் ஊழியத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும் நீ குடும்பத்திலையும் வீட்டிலயும் சபையிலையும் சொல்றான் தாவீத பத்தி அவங்க அப்பாட்ட சொல்றான் சவுல்ட ஏன் அவனை போட்டு விரட்டுறீங்க ஏன் அவனை சொல்றான் அவனுடைய செய்கை எப்படி இருக்கு உனக்கு மெத்த உபயோகமா இருக்கு ரொம்ப உபயோகமான ஒரு ஆள் அவனுக்கு நீ கொல்ல உபயோகமா இருக்காடைய ஆவிக்கிரோனா இருக்கா உன் குடும்பத்துக்கு ஒரு முன் மாதிரியா இருக்காது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று கை கைகளை பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்திகள் வாசல்களில் அவளை புகழ கடவுதல் உன்னுடைய மற்றவங்க பாராட்டம் புகழன் அப்படிதான் அதான் கரெக்ட் நீ செத்து போயிட்டா உன்னைய வந்து எல்லாரும் சொல்லணும் யோ நல்ல ஒரு விசுவாசி நல்ல ஒரு ஊழியக்காரன் நீ செத்த உடனே பரலகம் சொல்லணும் உண்மை உத்தவமான ஊழியக்காரன் நல்லது உண்மை உத்தவமான ஊழியக்காரனே உன் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி ஆண்டவரே வந்து உன்னை புகழணும் உன்னை பத்தி உத்தமன் அவன் தேவனுக்கு பயந்தவன் அவன் உன்னை பத்தி தேவன் சாட்சி சொல்லணும் உன் காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தா எனக்கு குறித்து தேவன் சாட்சி கொடுத்தா ஆண்டவரே உன்னை புகழ்ற அளவில் உன்னுடைய செய்கைகள் யாக்கோபு ஒன்னு இருபத்தஞ்சு உன் செய்கைகளில் நீ பாக்கியிருப்பது கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான் கேட்கிற பிரசங்கத்தின்படி கேட்டுட்டு விட்டுட்டு போறதில்லை கேட்ட பிரசங்கத்தின்படி நீ செய்தால் நீ செய்கைகளில் எப்படி இருப்பாய் பாக்கியவானாயிருப்பாய் எல்லாரும் கண்களை மூடுவோம் என்ன செய் திருட்டு செய்கையா மதியில்லாத செய்கையா புறஜாதிகளுடைய செய்கைகளா எகிப்தின் செய்கைகளா கத்திற்கு கோபம் ஊட்டுகிற செய்கைகளா இஸ்ரேவேலுடைய செய்கையா தொபியா சண்பல்ல அந்த செய்கைகளா துன்மார்க்கைகளா வழி விழுகுற செய்களா மற்றவர்கள நாம் பரிசுத்தவான்னு சொல்ற செய்கைகளா ஓய்வு நாளை நீ ஆசிரியர் எப்ப முடியும் காத்திருக்கிற செய்கையா வேதபாரகன் பரிசுகளுடைய செய்கையா சரீரத்தின் செய்கைகளா இல்லாவிட்டால் பழைய மனுஷனுடைய செய்கைகளா அப்போ பத்தொன்பது பதினெட்டின்படி அவர்கள் தங்கள் செய்கைகளை அறிக்கை முக்கியம் இப்ப கண்கள் எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிடம் நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்ட செய்கைகள் வழி விலகுகிற செய்கைகளா முழங்கால் போடலாமா முடிய போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் பன்னெண்டு ஆனா அதுக்கு முன்னால நம்முடைய செய்திகளை உணர வேண்டும் நம்முடைய செய்கைகளை அப்போசனரை பற்றி சொல்ல போட்டது போல எலும்பி அறிக்கையிட வேண்டும் நம்முடைய செய்கைகள் விலகி கத்தர் நம்மை ஆட்கொண்டு பாக்கியவான்களாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் உன்னுடைய செய்கைகள் உன் வாசல்களில் உன்னை புகழ கடவுத கேட்கிற சத்தியங்களும்படி ஜீவித்து உன் செய்கைகளின் பாக்கியவானாய் மாறுவாயாக உன் செய்கைகள் சபைக்கும் உன் குடும்பத்துக்கும் மெத்த உபயோகமாய் இருக்கட்டும் உன் செய்கைகளில் கத்தர் கோவப்படக்கூடாது ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்று நீ காத்துக்கொண்டாரு கத்தாவை இன்னும் ரெண்டு மணி தாங்க சுவாமி நான் ஊழியம் செய்யற இன்னும் ரெண்டு மணி நேரம் தாங்க நான் சந்தேகக்குள் ஊழியம் செய்யறேன் ஊழியர் செய்யறேன் ஜபம் எடுக்கிற நான் இருப்பேன் தேவசமுத்துல இருப்பேன் எனக்கு நேரம் இல்லையே உங்க காய் நான் கிரியச் செய்ய விரும்ப ஒரு உண்மையான நமக்குள்ள மன்னிப்பு கேட்போம் புத்தி இல்லாம அறிவு இல்லாம ஆசிரத்தில அவசரத்துல உலக மனுஷனுடைய பழக்க வழக்கங்கள் பழைய மனுஷன் கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிடம் எல்லாருக்கும் வாய தரங்க ஆண்டவரே என்னுடைய செய்கைகள் உமக்கு பிரிய விளைவுகள் அல்ல இந்த இடத்துல நான் உங்க தூக்கப்படுத்திட்டேன் கூப்பிடுவோம் நம்முடைய ஜீவியத்தை சுத்திகரிக்கத்த கதான கிரியை நடப்பித்துக் கொண்டிருந்த அப்படின்னால்தோத்ரமானோ ரத்தோடு பிரதான ஆசிரியராக தம்முடைய ஒரு ஆழமான சுத்தி இருப்பை இன்னும் கட்டளையிட முடியாது பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை முழு சபையிலும் தெய்வம் கட்டளையிட முடியாது அனுபவம் எல்லாமையுமே அவருக்கு செலுத்தி ஸ்தோத்ரம் பண்ணுவோம்